محمده و نسلّ <سؤال> على رسوليه الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا دخلتم بيوتا فصلموا على أنفسكم تحية من عند الله مباركة طيبة كذلك يبين الله لكم الآيات لعلكم تعقلون سهوة رقلية برئيور رقلية நம்முடைய மார்க்கம் ஒழுக்கங்களை கட்டுத்தருகிற மார்க்கம் ஒரு நாகரிகமான ஒரு மார்க்கம் இது இன்றைக்கு பொதுவாகவே நாகரிகம் பண்பாடு என்பது ஏதோ மேற்கத்திய உலகம் நமக்கு வழங்கியதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் உயர்ந்த பண்பாடு உயர்ந்த நாகரிகம் என்பது ஆங்கிலேய பள்ளிக்கூடங்களில் படித்தால் மட்டுமே நமக்கு வரும் என்பதாக ஒரு சித்திரம் நமக்கு இடையிலே இருக்கிறது உண்மையிலுமே இஸ்லாம் உலகத்திற்கு வழங்கிய ஒழுக்கங்கள் நாகரிகம் வேறு எந்த மதமும் வழங்காதது நம்முடைய மார்க்கம் சிறிய விஷயங்களிலிருந்து பெரிய விஷயங்கள் வரை ஒழுக்கங்களை கட்டுத்தருகிறது இமாம் இவனும் கையம் என்கிற ஒரு அறிஞர் சொல்வார்கள் ஒரு முஸ்லிம் ஒழுக்கங்களை பேணுவதன் மூலமாக பெறுகின்ற அந்த நற்பேற்றுக்கு ஈடான இன்னொரு நற்பேறு கிடையாது ஒழுக்கங்களை இழப்பதன் மூலமாக ஒரு முஸ்லீம் அடைகிற நஷ்டத்திற்கு இணையான இன்னொரு நஷ்டமும் கிடையாது குறித்து அவ்வளவு அழுத்தமாக குறிப்பிட்டார்கள் சஹாபாக்களிலே மிக உயர்ந்த ஒரு இடத்தை அடைந்தவர்கள் அபிமார்களுக்கு பிறகு உயர்ந்தவர்கள் என்று நாம் அவர்களை போட்டுகிறோம் இவ்வளவு உயர்ந்த இடத்தை அவர்கள் எப்படி பெற்றார்கள் செய்தன் அபுவுக்கர் அவர்கள் என்றால் அவர்களிடம் இருந்த ஒழுக்க பண்புகள் எல்லா விஷயங்களிலும் அவர்கள் கடைபிடித்த ஒழுக்கம்தான் மிக உயர்ந்த நிலைக்கு அவர்களை கொண்டு சென்றது எனவே அந்த வகையில நமக்கு ஒவ்வொரு நிலையிலும் அதபு என்று சொல்லப்படுகின்ற ஒழுக்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நடைமுறைகள் நமக்கு அவசியமாக இருக்கிறது நம்முடைய அறிஞர் பெருமக்கள் ஹதீஸ்கலை வல்லுநர்கள் கூட நம்முடைய நூல்களிலே இந்த பாடத்தை அவசியம் கொண்டு வந்திருப்பார்கள் கிதாபுல் அதப் இஸ்லாமிய ஒழுக்கம் இஸ்லாமிய பண்பாடு இஸ்லாமிய நாகரிகம் என்ற தலைப்பில் ஒரு பாடத்தை கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சொல்ல போகின்ற ஒழுக்கம் என்பது இன்றைக்கு அதிகமாக தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்ட சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடின்றி எல்லா மக்களிடத்திலும் பரவி ஒரு உபயோகிக்கப்படுகிற பொருளாக இந்த மொபைல் போன்கள் இருந்து கொண்டிருக்கிறது மொபைல் போன்கள் குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது இது குறித்து மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன இதை ஒரு முஸ்லீம் பயன்படுத்துகிற போது என்னென்ன ஒழுக்கங்கள் காற்றில் திரு குரானை பற்றி நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் குரானிலே செல்போன் என்கிற வார்த்தை இருக்காது மொபைல் போன் வார்த்தை குரான் நம்ம தேட முடியாது ஆனால் இந்த போனை வைத்திருக்கிறவர் எப்படி செயல்பட வேண்டும் அதற்குரிய சட்டம் குரானில் இருக்கும் எல்லா சட்டங்களும் திருக்குறானில் இருக்கும் எனவே ஒரு மொபைல் உபயோகிக்க வேண்டும் நம்முடைய வாலிபர்கள் இன்றைக்கு எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதுல என்னென்ன ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டும் என்பதை பற்றியே இன்றைக்கு நாம் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் முன்வைக்க விரும்புகிறோம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும் சூரத்து நூர் குரானிலே உள்ள ஒரு அற்புதமான ஒரு வசனம் அது இந்த வசனத்திற்கு அந்நூர் என்று சொல்லப்படுவதற்கு இந்த குரானுடைய இந்த அத்தியாயத்திற்கு அந்நூர் என்று சொல்லப்படுவதற்கு என்ன காரணம் உலமாக்கல் இரண்டு காரணங்கள் சொல்வார்கள் அந்நூர் என்று சொன்னால் ஒளி பிரகாசம் என்று பொருள் இந்த அத்தியாயத்திற்கு நூறு என்று ஏன் சொல்லப்படுகிறது ஒன்று ஒரு காரணம் இதிலே அல்லாஹ் தன்னை சொல்கிற போது அல்லாஹு நூறு சமாவாத்தி ஆரம்பம் அல்லா வானங்கள் பூமியின் ஒலியாக இருக்கிறான் என்று ஒரு வசனம் வருகிறது இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அத்தியாயத்திற்கு ஒரு விளக்கம் இந்த அத்தியாயத்திற்கு நூறு என்று சொல்லப்பட காரணம் இந்த அத்தியாயம் சமூகத்தின் ஒழுக்கங்களை படம் பிடித்து காட்டுகின்ற அத்தியாயம் ஒரு மனிதன் இன்னொரு வீட்டுக்கு செல்கிற போது ஏன் சொல்ல போனால் தன்னுடைய வீட்டுக்கே செல்லும் போது கூட என்ன ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு சூறா இது சொல்ல போனால் கற்பொழுக்கம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவையான கற்பொழுக்கத்தை ஒரு அற்புதமான சூறா இந்த ஒரு அத்தியாயம் இந்த ஒரு சூறாவை முஸ்லிம் சமூகம் விளங்கி அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகும் அவர்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாகும் இந்த கருத்தில் தான் இதற்கு நூறு எங்கு என்று பெயரிடப்பட்டதாக உலமாக்கில் விளக்கம் தருவார்கள் இந்த நூறு என்கிற அத்தியாயத்திலே அதெல்லாம் பல தகவல்களை சொல்கிறான் அதுல ஒரு தகவல் என்ன சொன்னால் இஸ்திதான் என்று சொல்வார்கள் அனுமதி பெற்று உள்ளே செல்வது அனுமதி பெற்று உள்ளே செல்வது ஆங்கிலேயர்கள்ட்ட மேற்கத்தியர்கள்ட்ட தான் இந்த பண்பாடு இருக்கும் அவங்க இங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா நான் உள்ள வரலாமா என்று கனிவா கேட்டு விட்டு செல்வார்கள் அப்ப ஏதோ இது அவங்கள்ட இருந்து வந்த ஒரு கலாச்சாரம் என்பதாக நம்ம பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலுமே இந்த அனுமதி கேட்கிற இந்த சட்டத்தை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் திருக்குரானும் பெருமானாருடைய நமக்கு சொல்லி தருகிறது இன்னொரு ஒரு வீட்டுக்கு செல்கிற போது நாம் எப்படி அனுமதி பெறுவது அனுமதி கேட்கின்ற அந்த முறை என்ன இதை குரான் நமக்கு அழகாக சொல்லி தருகிறது இந்த அனுமதி கேட்டு உள்ளே செல்வது என்கிற இந்த சட்டங்கள் வழியாக நாம் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற இந்த மொபைல் போன்கள் இதனுடைய சட்டத்தையும் நாம் அணுகலாம் இதனுடைய சட்டத்தையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் உலமாக்கல் இந்த சட்டங்கள் வழியாக மொபைல் போன்களுக்கான சட்டத்தையும் நமக்கு விளக்குவதை பார்க்கிறோம் அன்பிற்கு முதலாவதாக இந்த மொபைல் போன்கள் ஒழுக்கங்கள்ல முதல் ஒழுக்கம் என்னன்னு ஒரு காலம் இருந்தது இந்த லேண்ட் போன்கள் இருந்த காலத்துல நினைத்த நேரத்துல யாரும் யாருக்கும் போன் செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இந்த மொபைல் போன்கள் வந்த பிறகு நேரம் காலம் தெரியாமல் யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் போன் செய்வது என்கிற ஒரு மோசமான ஒரு பண்பாடு நம்மிடத்திலே பரவுகிறது முதலாவது ஒருவருடைய வீட்டுக்கு சென்றால் அனுமதி கேட்டு உள்ளே செல்வது எப்படி கட்டாயமோ அதே போலதான் ஒரு நபருக்கு போன் செய்கிற போது இந்த நேரத்தில் அவர் ஓய்வாக இருப்பாரா இந்த நேரத்தில் அவருடைய வேலைகள் என்னவாக இருக்கும் இதை தெரிந்து கொண்டுதான் போன் செய்யணும் இதை தெரிந்துதான் போன் செய்யணும் இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம் இரவுல பனிரெண்டு மணிக்கு திடீர்னு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை அச்சுறுத்தல் ஆகாது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பயமுறுத்தல் ஆகாது இரவு நள்ளிரவு நேரத்தில் பனிரெண்டு மணிக்கோ ஒரு மணிக்கோ போன் செய்வது கூட ஒரு முஸ்லிமை தேவையில்லாத பதற்றத்திற்கும் தேவையில்லாத நடுக்கத்திற்கும் அறைகளுக்கு செல்லும் போது மூன்று சந்தர்ப்பங்களில் அனுமதிப்பட்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறது குழந்தைகள் வீட்டில் குழந்தைகள் கூட தமது பெற்ற தாய் தந்தையுடைய அறைக்கு செல்ல வேண்டுமானால் மூன்று சந்தர்ப்பங்கள்ல அனுமதி பெற்று செல்ல வேண்டும் முன்புள்ள நேரம் இஷாவுக்கு பிறகு உள்ள நேரம் முன்பு உள்ள நேரம் இந்த மூன்று நேரங்களிலும் அனுமதி பெற்று செல்லுங்கள் என்று திருமலை சொல்லுவதை நேரங்கள் அத்தியாவசிய செய்திகள் அவசர செய்திகள் என்று அதுபோன்ற செய்திகள் அது விதிவிலக்கானவை அவை தவிர ஒரு சாதாரண விஷயத்தை பேசுறதுக்கு ஒரு சாதாரண விஷயத்தை கேட்கறதுக்காக ஒருவர் ஓய்வெடுக்கக்கூடிய நேரங்களில் போன் செய்வதும் ஆறாம் அப்ப நாம வந்து இந்த செல்போன்கள் அல்லாவுடைய அற்குடையாக இருக்கிறது அருளை பெறுவோமா அல்லாவுடைய சாபத்தை பெறுவோமா என்று இருக்கிறது ஆக முதலாவது போனை பயன்படுத்தக்கூடியவர் எந்த நேரத்தில் ஒருவர் ஓய்வெடுக்கிறாரோ அப்போது போன் பேசுவதை தவிர்ப்பது இது முதலாவது இருக்கிறது இரண்டாவது ஒழுக்கம் புராண் நமக்கு கட்டு தருகிறது போனை எடுத்ததுமே அதாவது ஒருவருக்கு நாம வந்து ஒரு போன் செய்யறோம் சொன்னா அவர் எடுப்பதும் எடுக்காமல் இருப்பதும் அவருடைய உரிமை உரிமைக்கு நாம் செல்கிறோம் என்று சொன்னால் வெளியில் நின்று கொண்டு மூன்று முறை அனுமதி பெற வேண்டும் மூன்று முறை நான் வரலாமா நான் வரலாமா நான் வரலாமான்னு கேட்கணும் மூன்று முறைக்கு மேல் அனுமதி வரல உள்ளிருந்து பதில் வரல திரும்பி வரணும் இதுதான் பெருமனார் செல்லிசனம் அவர்கள் கற்றுத்தந்த ஒ ஒழுக்கம் சொல்ல போனால் அவர்களே தம்முடைய வாழ்க்கையில இந்த ஒழுக்கத்தை பெருமான வீட்டுக்கு போவாங்க வெளியில் நொண்டு கொண்டு பெருமானார் பெருமானாருடைய குரலை கேட்கிறாங்க ஆனாலும் திருப்பி நமக்கு நபி இன்னொரு தடவை சலாம் சொல்லட்டும் என்பதற்காக பதில் மெதுவா சொல்லுவாரு பெருமானாருக்கு காதில் விடாது பெருமானார் சலதா ஆலேசன் அவர்கள் இரண்டாவது முறை அஸ்லாம் அலைக்கும் சொல்லுவாங்க அப்பையும் அவர் உள்ள பதில் சொல்றது நபிக்கு காதில் விழாது மூன்றாவது முறையும் சொல்லுவாங்க பெருமானா இருக்கு காதில் பதில் விலல்ல சரி அப்ப அனுமதி கிடைக்கலன்னு சொல்லி நபி திரும்பி விடுவாங்க அதற்கு பிறகு சாதிமனும் ஆகுது பின்னாலே ஓடி வந்து நபிய உள்ள அழைத்து செல்வார்கள் என்று பார்க்கிறோம் இது நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன மூன்று தடவைக்கு மேல் பதில் வரவில்லையா திரும்பி விடுங்கள் இது செல்போனுக்கும் பொருந்தும் ஒருவரை அழைத்தோம் எடுக்கல இரண்டாவது முறை அழைத்தோம் எடுக்கல மூன்றாவது முறை அழைத்தோம் எடுக்கல அவ்வளவுதான் அதுக்கு மேல கூப்பிடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் அலட்சியப்படுத்துகிறோம் அப்ப மூன்று முறை போன் செஞ்சிட்டோம் சரி ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறாங்க போல் தெருது ஏதோ ஒரு அத்தியாவசியமான சூழல் இருப்பாங்க போல் தெரிவித்து அப்போ மூணு தடவைக்கு மேல கூப்பிடக்கூடாது ரொம்ப எமர்ஜென்சி அப்ப என்ன செய்யலாம் ஒரு எஸ் பண்ணலாம் இப்படி ஒரு முக்கியமான தகவல் உங்கள்ட்ட பேச வேண்டி இருக்குது என்று தயக்கங்கள் இருக்கலாம் எடுக்கலையா விட்டுறோம் மார்க்கம் கட்டு தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஒழுக்கம் இது மூன்றாவதாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என்ன போனை எடுத்ததுமே முதல்ல நாம வந்து ஒரு ஆளுக்கு போன் பண்றோம்னு சொன்னா அவர் அந்த போனை எடுத்ததும் முஸ்லிமுக்கு நாம பண்ணு அஸ்லாம் தெரியல அவங்களுக்கு என்ன மறந்துட்டீங்களான்னு கேட்கறது இதுல கால நேரமும் இருக்குது பண விரயமும் இருக்குது நேரத்தையும் வீணாக்குறோம் காலத்தையும் வீணாக்குகிறோம் ரெண்டுமே பெருமானார் கண்டிச்சாங்க இதான் அத்துமான் செல்வத்தை வீணடிக்கிறது நேரத்தை வீணடிக்கிறது ரெண்டுமே இருக்குது நீங்க அவருக்கு பரிசயமானவராகவே இருக்கட்டும் உங்களுடைய ஆனாலும் ஒவ்வொரு முறையும் போன் செய்கிற போது அஸ்லாம் நான் இன்னார் பேசுகிறேன் நான் தான் பேசுறேன்னு சொல்லக்கூடாது பெருமான் செல்ல வீட்டுக்கு வருவார்கள் வந்து அனுமதி கேப்பாங்க அஸ்லாம் நம்பி உள்ள இருந்து கேட்பாங்க யாருப்பா வந்திருக்கிறது அவர் சொல்லுவார் ஆன நான் தான் வந்திருக்கிறேன் நபி உள்ள இருந்துகிட்டே சொல்லுவாங்க நானும் சொல்லுகிறேன் ஆனா நான் தான் சொல்லி இது என்ன இது நான் என்று சொன்னால் அதை கொண்டு என்ன தெளிவாக முடியும் நான் என்ற வார்த்தையை தவிர்த்து நான் இன்னார் பேசுகிறேன் இவன் மசூது ரத்தியானவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு போனா கூட வெளியில் நின்று கொண்டு நான் இவனு மசூத் வந்திருக்கிறேன் சொல்லிட்டுதான் உள்ள போவாங்க அவனுடைய மனைவி ஜெயின்னு சொல்றாங்க இவன் மசூத் வீட்டுக்கு வந்தா முதல்ல கணைப்பார் அதான் நான் தான் வந்திருக்கிறேன் உன்னுடைய யாராவது இருந்தா வெளியே போக சொல்லு ரெண்டாவது நான் இவனால வீணாக்கி ஒழுக்கம் பொதுவாகவே பேசுகிற போது குறளை தாழ்த்தி பேசுவது குரான் இந்த ஒழுக்கத்தை நமக்கு கட்டு தருகிறதுல ரஹ்மான் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு செய்த அறிவுரைகள்ல ஒரு அறிவுரை என்ன வக்து கழுதையின் குரலும் ஒன்று என்று திருப்பான்னு சொல்கிறது சில பேர் போன் பேசுனா பக்கத்துல தூங்கிட்டு இருக்கவங்களாம் எஞ்சிருவாங்க அவ்வளவு என்ன செய்வாங்க சத்தமோடு பேசக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அப்போ பேசும் போது உள்ள ஒழுக்கங்களை ஒன்று அமைதியாக குரலை தாழ்த்தி என்னங்க பேசுவது இது மார்க்கம் நமக்கு கட்டு தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஒழுக்கமாக இருக்கிறது அதே நம்ம வாலிபர்கள்ட்ட இன்னைக்கு செல்போன் வந்த பிறகு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா இவர் தேவைக்காக கூப்பிடுவார் இவருடைய தேவை கூப்பிடுவார் ஆனா என்ன நினைப்பாரு நம்ம பேசுனா காசு போயிடும்னு சொல்லி ஒரு ரிங் விட்டுட்டு கட் பண்ணிடுறாரு அவர் பார்த்துட்டு கூப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி தேவை இவருடைய கூப்பிடும் போது இவருதான் பேசணுமே தவிர ஒரு கட் பண்றது அவருக்கு துரோகம் ஏதோ முக்கியமான விஷயம் போல தெருது எனக்கு தேவையான விஷயம் போல தெருதுன்னு அவர் திரும்பி கூப்பிடுவார் ஆனா பார்த்தா இவர் தன்னுடைய விஷயத்தை பேசி கொண்டிருப்பாரு ஆக இதுவும் ஒரு வகையான ஒழுக்கம் இயரல் இது நம்முடைய தேவைக்காக அடுத்தவர்களை அடைக்கிற போது நம்முடைய செலவுல பேசணுமே தவிர்களை உபயோகிக்க ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு இன்னைக்கு வாலிபர்கள்ட்ட உள்ள கெட்ட பழக்கம் என்ன ஒரு நண்பர் பேசுறத அவருடைய அனுமதி இல்லாம பக்கத்துல உள்ளவர்களுக்கு ஸ்பீக்கரை போட்டு காட்டுறது இது நடக்குதா இல்லையா இன்னைக்கு சமூகத்தில் இது என்னங்க மார்க்க அனுமதி அளிக்கல சொன்ன செல்போன் உபயோகிக்கக்கூடியவர்கள் ஒழுக்கங்களில் ஒன்றுதான் ரகசியங்களை பேணுவது பெருமானர் பேசிவிட்டு அக்கம்பக்கத்தில் திரும்பி பார்ப்பாரையானால் அது ஒரு அமானிதம் அவருடைய அனுமதியின்றி அதை இன்னொருடத்தில் சொல்லக்கூடாது ஒருவர் நம்மிடம் சொன்ன தகவல் அது சாதாரண தகவலாகவே இருக்கலாம் அவரிடம் கேட்டுவிட்டு அடுத்தவர்களிடம் சொல்லுவது ஆனால் இன்னைக்கு நம் சமூகத்தில இந்த அமானிதம் இந்த ரகசியங்களை பேணுகிற பழக்கம் அறவே கிடையாது என்று சொன்னால் அனுமதி இல்லாமட்டுவது இது ஒரு வகையான மோசடி அதே ஒருவர் நம்மிடத்தில பேசுகிறார் என்று சொன்னால் அவர் அனுமதி இல்லாமல் அதை பதிவு செய்வது இன்னைக்கு அதுவும் செய்றாங்க அவருடைய பேசினாங்க பதிவு செஞ்சுட்டு அப்புறம் அவரை ஒரு சிக்கல்ல மாட்டி விடுறது இதை மார்க்க என்னங்க விரும்பல ஆக இது போன்ற நிர்பந்தங்களுடைய சட்டங்கள் காண்பிப்பதும் ஒழுக்கங்களாக இருக்கிறது அதே போல சகோதரர்களே இந்த மொபைல் போன் உபயோகிக்கக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான சட்டம் என்ன மொபைல் போன்கள் ஒரு ஒரு நியமத்த நம்ம ஒரு நிர்பந்தத்திற்காக அவற்றை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த மொபைல் போன்களிலே நாம் வைக்கக்கூடிய சொல்வார்கள் இசை கருவிகளை உடைப்பது என்னுடைய நபித்துவத்தின் பிரதான நோக்கங்களில் ஒன்று இசை எந்த ரூபத்திலும் இருக்கக்கூடாது நாம் ஒரு நிர்பந்தத்திற்கு இதை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் இந்த இசை ரூபத்தில் இல்லாத சினிமா பாடல்களை நினைவுபடுத்தாத சாதாரணமான அடைப்பூசைகளும் இருக்கிறது ஆனால் நம்ம பலரும் கூட நல்ல தீன்தாரிகள் கூட வெளிப்படையில மார்க்க தோற்றத்தில் இருப்பவர்கள் கூட அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ரிங்டோன்கள் மூலமாக நாம் அவருடைய ஈமானை இன்றைக்கு பார்க்க முடிகிறது அவ்வளவு மோசமான ரிங்டோன்கள் அதுவும் குறிப்பாக வாலிபர்கள் எத்தகைய ரிங்டோன்கள் வைத்திருக்கிறார் என்பதை நாம் சொல்லி வேண்டியது கிடையாது அவ்வளவு மோசமான ரிங்டோன்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள் பயன்படுத்துவதை பார்க்கிறோம் எனவே சாதாரணமான இசை இல்லாத எளிமையான அலைப்போசைகள் என்னவோ அதைத்தான் நம்ம பயன்படுத்தி வழியாக கூடாது இன்னொரு பக்கம் பார்க்கிறோம் சரி இசைதானே இருக்க கூடாது என்று சொல்லி சில வாலிபர்கள் அல்லது சில பெரியவர்கள் என் குரான் ஆயத்துக்களை வைத்தால் என்ன திக்ருகளை வைத்தால் என்ன தல்பியா வைத்தால் அதான ரிங்டோனாக வைக்கிறது இது கூடுமா உலமாக்கல் மூன்று காரணங்களால் இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்றான் மூன்று காரணங்களுக்காக குரான் வசனங்களை நீங்க ரிங்டோனா வைக்காதீங்கன்னு சொல்றாங்க முதல் காரணம் என்ன ஒரு போன் உங்களுக்கு செய்கிற போது உங்களுடைய போன்ல வந்து குரான் ஓசை குரானுடைய வசனங்கள் ஓதப்படுகிறது அப்ப நீங்க அந்த குரானுடைய வசனத்தை நிறுத்திவிட்டு அவருடைய அழைப்பு நீங்க கேட்கறீங்க அவருடைய பேச்சை கேட்கிறீங்க அல்லாவுடைய கலாமை விட ஒரு மனிதனுடைய கலாமுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருகிறீர்கள் அல்லாவுடைய கலாமை விட்டு விட்டு ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்பது இரண்டாவது புராண வசனங்கள் எல்லாம் நீங்கள் ரிங்டோனாக வைக்கிற போது நீங்கள் போன்களை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் செல்லலாம் சிறுநீர் கழிக்க செல்லலாம் மலஜம் கழிக்க செல்லலாம் அங்கேயும் இவை ஒழிக்கிறது பாத் அந்த இடங்கள் இருக்கிறதே அசுத்தமான இடங்கள் அல்லாஹுடைய திக்குறோ அல்லாவுடைய திருநாமங்களோ வசனங்களோ ஒழிப்பதற்கு ஏற்ற இடங்கள் அல்ல ஆக நீங்க அங்க போய் உட்கார்ந்து இருப்பாரு ஹரமுடைய கிராத்து ஒலிக்கும் ஹரமுடைய அதான் ஒழிக்கிறது எங்கோ உட்கார்ந்து கொண்டு ஆக உலமாக்கல இதனாலேயும் தவிர்க்கும்படி சொல்றாங்க மூன்றாவது காரணம் என்ன இந்த குரான் வசனங்களை ரிங்டோன்களாக பயன்படுத்துகிற போது சில நேரங்களில் கருத்து சிதைவு ஏற்படுகிறது குரானுடைய வசனங்களுடைய பொருள் சிதைந்து விடுகிறது அந்த ஆயத்து முழுமை அடையவில்லை பொருள் சிதையும் உதாரணமாக அல்லா திருமறையிலே சொல்லுவான் இருக்கும் போது குரானுடைய ஒரு வசனம் இப்ப இவருக்கு போன் வருது லா தக்ரபு சலா தொலுகிக்கு வராதீர்கள் அப்படிங்கறது கட் பண்ணிடுறாரு அப்போ குரானுடைய வசனத்தின் ஒரு கருத்து சிதைகிறது ஒரு பொருள் எனக்கு தவறான பொருளை தந்து விடுகிறது இப்படி பல வசனங்கள்ல இது போன்ற கருத்து செய்த நீங்கள் வைக்க வேண்டாம் என்பதாக உலமாக்கல் தவிர்த்து அதே போல இந்த உபயோகிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய தவறுகள்ல உண்டு அடிப்படையில்லாத செய்திகளை பரப்புவது செல்போன்கள் மூலமாக நம்முடைய மார்க்கம் தான் செய்திகளை எடுத்து அதை பகுப்பாய்வு செய்து சரியா தவறா என்று உறுதிப்படுத்தி தான் ஒரு செய்தியை அடுத்தவருக்கு சொல்லலாம் உறுதிப்படுத்தாமல் அந்த தகவலை நீங்கள் அடுத்தவருக்கு சொன்னால் நீங்கள் ஒருவர் மீது அநீதி அநீதி இழைத்து விட்டு வருத்தப்படலாம் ஒரு தகவலை தப்பா சொல்லி நீங்க அநீதி இழைச்சரலாம் சில வர ஒரு பத்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னால் சென்னையிலே ஒரு வாணி வரை ஒரு கூட்டமே சேர்ந்து அடித்து உதைத்தது என்ன காரணம் என்று பார்த்தோம் யாரோ ஒருவர் மீது உள்ள ஒரு கோபதாபத்தில் சப்தமிட்டு நடு இவர் ஒரு எய்ட்ஸ் நோயாளி என்று சொல்லிவிட்டார் அருகில் இருந்தவர்கள் எல்லாம் ஒரு எய்ட்ஸ் நோயாளி இப்படி வெளியில சுத்தி கொண்டிருக்கிறானே என்று கூட இறக்கப்படுவதற்கு பதிலாக அவனை அடித்த சம்பவத்தை பார்க்கிறோம் அதற்கு பிறகு தெரிய வந்தது அந்த தகவல் பொய் என்பதாக இப்படி எத்தனையோ தவறுகள் நம்ம சமூகத்தில நடக்குது இன்னைக்கு இந்த போன்கள் மூலமாக வாட்ஸ்அப்பின் மூலமாகவோ அல்லது மூலமாக பல தவறான செய்திகளை ஆராய்ச்சி மார்க்க வந்து பெருமானாருடைய தகவல்கள் பெருமானாருடைய ஹதீசுகளை கூட அத உடனே எடுக்கணுமா எப்படி எடுக்கணும் ஆராய்ச்சி செய்யணும் அறிவிப்பாளர்கள் வரிசையை பார்க்கணும் ஒரு நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகுதான் பெருமானாருடைய ஒரு வரியில் அமைந்த ஹதீசுகள் கூட எடுக்கப்படுது ஆனால் இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில பெரிய ஒரு நோய் என்னமாக அடிப்படையே இல்லாமல் வருகையும் யாருடைய வருகையும் தேவையில்லை தீன் அவர்களுக்கு தேவையே தவிர மார்க்கத்திற்கு அவர்கள் தேவை கிடையாது இது நன்றாக விளங்கிக் கொள்ளணும் இன்னைக்கு முஸ்லீம்களை முட்டாளாக்கக்கூடிய செயல்கள் அடிப்படையில் ஏதோ ஒரு வீடியோ வைத்துக்கொண்டு அவன் வந்து முஸ்லீம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றது அதாவது அண்மையில நடந்த பெரிய ஒரு சம்பவம் என்னன்னு இலங்கையில முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு மோசமான ஒரு கலவரம் முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் அழிக்கப்பட்டது அழிக்கப்பட்ட அதே நாளில் இன்னொரு செய்தியும் பரவியது ராஜபக்ஷ முஸ்லீம் ஆகிவிட்டார் இது என்ன கொடுமை முஸ்லிம்கள் அழிக்கப்படுகிற நேரத்தில் இந்த செய்தி பரப்பப்படுகிறது சொன்னால் இது முஸ்லிம்களை முட்டாளாக்குகிற செயல் அண்ணாமல் வேறு இன்னவா முடியும் பல சகோதரர்கள் எந்த செய்தியும் பரவக்கூடாது பாருங்க ராஜபக்ஷ அவர் விடுதலை புலிகள உடனான போர்ல அவர் வெற்றி பெற்ற பிறகு வெளிநாட்டுக்கு சென்று விட்டு வந்தார் அப்போது புலிகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டார்கள் அந்த நேரத்திலே புலிகள் ஒழிக்கப்பட்ட நேரத்தில் தன்னுடைய மண்ணில் வந்து இறங்கியதும் இனி இந்த மண் சுதந்திர மண் என்று சொல்லிக்கொண்டு நாம சஜிதா செய்யற மாதிரி அவர் தரையில விழுந்தார் சஜிதா செய்யற மாதிரி தரையில விழுந்தார் அவர் பக்கத்துல இருக்கிற ஆளுகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு பார்த்தோம்னா அவர் சஜிதால இருக்கிறோமோ அதுக்கு தெரியும் இப்ப இந்த மாதிரி ஒரு சில வீடியோ வச்சுக்கிட்டு பாருங்க ராஜபக்ஷ தொழுறாரு ராஜபக்ஷ சஜிதால இருக்கிறாரு சொல்லி என்னங்க அவரு சினிமா ஆயிட்டாரு என்ன இந்த வீடியோ பாருங்க இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் இது அடிப்படையில் சொல்வான் யாருக்கும் ரெண்டு இதை தரலன்னு சொல்றான் யாருக்கும் ரெண்டு இதையும் கிடையாது ஒரு நேரத்துல ஒரு விஷயத்துலதான் கவனம் செலுத்த முடியும் அல்லாஹால ஒரு நேரத்துல ஒரு விஷயத்து தான் கவனம் செலுத்துறது உலகத்துல நடக்கக்கூடிய விபத்துகள்ல நாப்பது விபத்துகளுக்கு காரணம் வாகனங்கள் ஓட்டிய நிலையில செல்போன்கள் தான் நாற்பது கொடூர விபத்துகள் நடக்குதுன்னு சொல்றான் தீன இஸ்லாம் நமக்கு காட்டி தருகிற பண்புன்னு ஒரு மனிதன் தன்னை அழிவுக்குள்ளாக்கி கொள்ளக்கூடாது குரான் சொல்லும் லாத்துக்கும் இலத்தா உங்களை நீங்களே அழிவுக்கு ஆட்படுத்திக் கொள்ள வேண்டாம் வாலிபர்கள் இருசக்கர வாகனங்களாகட்டும் ஓட்டிக் கொண்டே வாகனங்கள் ஓட்டிய நிலையில என்னங்க மொபைல் போன்கள் பேசியதுனால் யூஸ் பண்ணதுனால எத்தனை வாலிபர்கள் அதனால் சில விபத்துகளுக்குள்ளானார்கள் என்பதையும் கூட நாம் என்னங்க பார்க்க முடிகிறது இந்த போனை உபயோகிக்க கூடியவர்கள் இது ஒரு நியமத்தி சொன்னோம் பல வாலிபர்கள் இந்த நியமத்தை தவறாக பயன்படுத்துறாங்க ஆபாசமான வீடியோக்கள் ஆபாசமான நிர்வாணமான படங்கள் சினிமாக்கள் பாடல்கள் என்று அறவே என பல மோசமான செய்திகளை பார்த்து வாலிபர்கள் தம்முடைய இளமையை கெடுத்துக் கொள்கிறார்கள் ஒரு நண்பர் கூட என்னத்தில் சொன்னார் அண்மை காலங்களிலே ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த ஆபாச படங்கள் தான் அவர்களுக்கு பெரும் வியாபாரம் அதில் கிடைக்கக்கூடிய லாபம் மற்றவர்களை விட பல மடங்கு அதிகம் என்று இந்த ஆவாச படங்களை எல்லாம் சேகரித்து சேகரித்து சேகரித்து ஒரு வாலிபர் அவர் என்ன சொல்றாரு மனைவி இந்த லேப்டாப் தான் எனக்கு வாழ்க்கையை இதுலயே போதும் எனக்கு இன்னொரு வாழ்க்கை என்பது தேவையில்லை இதுவே என்னுடைய வாழ்க்கைக்கு போதும் இன்றைக்கு பல வாலிபர்கள் இதற்கு அடிமையாகி இந்த மோசமான வீடியோக்கள் படங்கள் பாடல்கள் மூலமாக தம்முடைய இளமையை அழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹுடைய அரிசுடைய நிலையிலே ஏழு பிரிவினர் அல்லாவுடைய அருசுடைய நிலையிலே கௌரவிக்கப்படுவார்கள் அதுல ஒரு பிரிவு யாருன்னு சொன்னா தம்முடைய இலை இளமையை அல்லாவுடைய பொருத்தமான வழியிலே கழித்த வாழிவர் இளமையிலே தீனின்படி வாழ்ந்தவர் இளமையிலே மார்க்கப்பட்டுள்ளவராக வாழ்ந்தவர்களுக்கு உலமாக்கல் தாராளமாக கூடும் சொல்றான் காரணம் அது எப்போதுமே ஸ்கிரீன்ல இருக்கும் போது கிடையாது அதனால குரான் டவுன்லோட் பண்ணி நம்ம பயணங்கள்ல போகும்போது போதிக் நல்ல பயான்கள் நல்ல கருத்துக்களை அதுல ஏற்றிக்கொள்வது தவறு கிடையாது அதே ஒழுங்கள் பெண்களுக்கு ஒழுக்கங்களையும் அவர்களுக்கு கால் வருது தன்னுடைய கணவனும் தன்னுடைய தந்தையோ மகனோ சகோதரனும் தன்னுடைய மகரமான ஆண்கள் இவங்க தான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சா அந்த போனை அவங்க எடுத்து பேசலாம் வேறொரு நபருடமிருந்து போன் வருதுன்னு சொன்னா போனை எடுத்து ஒரு அன்னி ஆண் பேசுகிறான் என்று தெரிந்தால் என்ற வரை அந்த போனை பெண்கள் கட் பண்ணணும் ஒரு அன்னி ஆன்ட பெண் பேசக்கூடாது அன்னி ஆண் என்று தெரிந்தால் வரைக்கும் கட் பண்ணணும் சரி அப்படி இல்லாம அந்த அந்நியன் ஏதோ ஒரு முக்கிய செய்தியை சொல்ல வர மாதிரி தெரியுது ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போறான் அப்படியானால் அந்த நேரத்துல கூட இந்த பெண்கள் அவனிடத்துல குலைந்து பேசக்கூடாது நளினமாக பேசக்கூடாது கடுமையாக பேச வேண்டும் குரான் சொல்லி ஆணத்துல குழஞ்சு பேசாதீங்க இன்னைக்கு எத்தனையோ இது போன்ற அந்நிய ஆண்களிடமிருந்து வரக்கூடிய கால்கள் தான் பல குடும்ப பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்து நடுத்தரவுக்கு கொண்டு வந்திருக்கிறது செல்போன்கள் அந்நிய ஆண்களுடைய ஒரு தடவை பண்ணும்போது கொஞ்சம் கடுமையை காட்டுவாங்க இவங்க அவன் இரண்டாவது தடையும் கூப்பிடுவான் மூணாவது தடையும் கூப்பிடுவான் திரும்ப திரும்ப அடைக்கப்படுகிற போது அதனால் பல நல்ல குடும்பங்கள் கூட சிதைந்து கேவலப்பட்டு வந்து நிற்பதை பார்க்கிறோம் எனவே நம்முடைய பெண்கள் இதுல பேணுதல கடைபிடிக்க வேண்டும் அந்நிய ஆண்களுடைய போன்களை என்ற வரைக்கும் தவிர்ப்பதை நாம் முயற்சிக்க வேண்டும் இந்த ஒழுக்கங்கள் கடைபிடிக்கப்படுகிற போது இந்த போன்கள் மூலமாக சமூகத்திலே நிலவி வருகின்ற எல்லா விதமான தீமைகளும் களையப்படும் ஆக செல்போன் என்கிற இந்த ஒரு சாதாரண உபயோக பொருளுக்கு கூட மார்க்கம் ஒழுக்கங்களை கற்றுத்தந்திருக்கிறது எல்லா நிலைகளுக்குமான ஒழுக்கங்களை பேரினால் அல்லாஹ் உயர்வை தருகிறான் எல்லாம் அல்லாஹ் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி முழுமையாக மார்க்கத்திலே நுழைகிற வாய்ப்பினை தந்துடுவானாக